வணக்கம் அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரப்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று விண்வெளி வீரர்கள் எழுதுவதற்கு பயன்படுத்தப்படும் எழுதுகோள் பென்சில் இரண்டு நாய் நெதர்லாந்து நாட்டின் தேசிய விலங்கு மூன்று கட்டில் என்ற மீனுக்கு மூன்று இதயங்கள் உள்ளது நான்கு பட்டுப்புழுவின் கண்களின் எண்ணிக்கை எட்டு இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவின் மிகப்பெரிய குகை கோவில் எங்கு உள்ளது இரண்டு இருசக்கர சைக்கிள்களை கண்டுபிடித்தவர் யார் மூன்று உலகின் மிகப்பெரிய உயரமான கலங்கரை விளக்கம் எங்கு உள்ளது நான்கு இந்த ஆண்டிற்கான இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான தேசிய விளையாட்டு விருது எப்பொழுது யாரால் வழங்கப்பட்டது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி